நாட்டின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் ரசம் தக்காளி ரெண்டு இஞ்சி ஒரு தொண்டு பச்சை மிளகாய் ஒன்னு வெருங்காயத்தூள் ஒரு செட்டிகை கருவேப்பிலை சிறிது அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப வேக வச்ச பருப்பு ஒரு கரண்டி அளவு நெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு எரிஞ்சி மழை ஒன்று செய்முறை முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இப்போ தக்காளி இஞ்சி தொடியா இது நிறுக்கி போட்டலாம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டுடலாம் அப்புறம் கருவேப்பில சிறுதளவு பெருங்காயத்தூள் ச மிளகாய்த்தூள் மஞ்சப்பொடி உப்பு ருசிக்கேற்ப இதெல்லாம் போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் சோப்பத்தை வச்சு கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா இதெல்லாம் கொதிச்சு வந்த உடனே கொஞ்சம் அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கில்லையா அதை இதில் கொட்டி கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆள நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம் இது கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்த உடனே இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுக்குவோம் பற்ற வச்சிட்டு அதில் வந்து ஒரு வானல் வச்சு வானல் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கடுகு ஒரு ஸ்பூன் போடுவோம் சீரகம் ஸ்பூன் போடுவோம் பெரிஞ்சதும் மிளகு சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி தழி போட்டு ஸ்டவ் கருவேப்பையும் கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இதை எடுத்து தாளித்ததை எடுத்து அந்த கொறிச்சி ரெண்டு இருக்கு அந்த கலவையில் இதை கொட்டிவிடுவோம் தளிச்சதை கொட்டிவிட்டு நோர ஆரம்பிக்கிற சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் கொத்தமல்லி தழின்னு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு எலுமிச்சம் சாரு பேஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி எலுமிச்சம்பழம் ரசம் தயார் இது வந்து சூப் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அடியில் பருப்பு தண்ணி எல்லாம் மேலே இருந்து தெளிவாக எடுத்துட்டா கூட அடியில் இருக்க டால் வந்து நம்ம எதுக்காக தொட்டுக்கோ கூட வச்சுக்கலாம் சூப்பர்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்